வணக்கம் நற்றிணையின் தொள்ளாயிரத்தி எழுபதாவது செய்தி சேவை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நான்காம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை நேற்று முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தனர் வெற்றி பெற்ற காலை மற்றும் காலையறுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி தரிசனம் செய்தனர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மா பாண்டியராஜன் தெரிவித்தார் தூத்துக்குடி என்ன தூத்துக்குடி துறைமுகத்தில் ஒரே நாளில் நாற்பத்தி மெட்ரிக் டன் நிலக்கரியை இறக்குமதி செய்து சாதனை படைத்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையின் கீழ் கொண்டுவருவதுடன் அவற்றிற்கு விலை கட்டுப்பாட்டை கொண்டுவர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்கள் பதினாறு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் தனி கட்சி தொடங்குவது தொடர்பாக இன்று முடிவு செய்யப்படும் என ஆர் கே நகர் எம்எல்ஏ டி தினகரன் கூறியுள்ளார் பிப்ரவரி மாதம் மத்தியில் அரசியல் கட்சி பெயரை அறிவித்து நடிகர் கமல்ஹாசன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்திய செய்திகள் சாதி மாறி திருமணம் செய்த தம்பதிகளை தாக்குவது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது ஹஜ் புனித யாத்திரைக்கான மானியத்தை ரத்து செய்தது மத்திய அரசு மேலும் சிறுபான்மையினரை முன்னேற்றுவதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோருக்கு தண்டனை வழங்க புதிய சட்ட திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது காவிரியில் தமிழகத்திற்கு தன்னே திறப்பதில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்கள் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு கன்னட நடிகரும் எம்எல்ஏவுமான அம்பரீஷ் கடிதம் எழுதியுள்ளார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் டோர் டெலிவரி திட்டத்திற்கு அம்மாநில துணைநிலை ஆளுநர் அனின் வைசால் ஒப்புதல் வழங்கியுள்ளார் சபரிமலை ஐயப்பன் ஆலயம் மற்றும் ஆலயத்தினை சுற்றியுள்ள பகுதிகளை மேம்படுத்தி பக்தர்களுக்கு சிறப்பு வசதிகளை செய்ய கேரள அரசு முடிவு செய்துள்ளது ஜி எஸ் டி கவுன்சில் கூட்டம் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளதாக செய்திகள் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கிடையேயான ராணுவ உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி கமர் ஜாவேத் பாஜ்வா நான்கு நாட்கள் பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ளார் சவுதியில் முப்பத்தை ஆண்டுகளுக்குப் பின் திரைப்படங்களை திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக அனிமேஷன் திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பை மேம்படுத்த விண்வெளியில் ஏவுகணைகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பெனசிப் பூட்டோவை இரண்டாயிரத்தி ஏழில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் கொன்றதாக பாகிஸ்தானில் செயல்படும் தலிபான் பயங்கரவாத அமைப்பு கூறியுள்ளது வணிகச் செய்திகள் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களான அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்டுடன் இணைந்து பதஞ்சலி நிறுவனம் விற்பனையை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு முட்டை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது இஸ்ரேலிய நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதில் நிலவும் சிரமங்கள் முற்றிலுமாக களையப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது ஏர் இண்டியா நிறுவனத்தை நான்கு நிறுவனங்களாக பிரித்து விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த தகவலை சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா தெரிவித்துள்ளாா் நடப்பாண்ட பொங்கலுக்கு தமிழகம் மற்றும் ஆந்திராவில் ஆர்டர் இல்லாததால் வெள்ளிப் பொருட்களின் விற்பனை சரிந்துள்ளது என சேலம் வெள்ளி வியாபாரிகள் கூறியுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் எண்பதாவது டாடா ஸ்டீவ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் டிரா செய்தார் வெற்றி கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் கலந்து கொள்ளுமாறு பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கு இலங்கை அழைப்பு விடுத்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் ஆக்ரோஷமாக செயல்பட்ட இந்திய கேப்டன் விராட் கோலிக்கு போட்டி சம்பளத்தில் இருந்து இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீரர் ரஃபேல் நடால் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார் பிரீமியர் பேட்மிண்டன் லீக் தொடருக்கான நான்காவது சீசன் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது சமுதிர கனி சசிகுமார் இணையும் நாடோடிகள் இரண்டாம் பாகத்தின் நாயகிகளாக அஞ்சலி மற்றும் அதுல்யா ரவி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார்கள் ரவிக்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ள புதிய படத்தின் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க உள்ளார் கௌதம் கார்த்திக் விஜய் சேதுபதி நடித்த ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் திரைப்படம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன